தலைப்பு நூற்று முப்பத்து மூன்று அனுபக்ஷ சம்புபக்ஷ அனுபவ விவரம் ஐந்து மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் பிரமன் வயசு நாலு லட்சத்து முப்பத்து ஈராயிரம் ஆறு மாற்றுள்ள ஸ்வர்ண விஷ்ணு வயசு எட்டு லட்சத்து மாற்றுள்ள ஸ்வர்ண ருத்திரன் வயசு பன்னிரண்டு எட்டு மாற்றுள்ளுவர்ண தேகி மகேசுரன் வயசு பதினேழு லட்சத்து இருபத்து எட்டாயிரம் ஒன்பது மாற்றுள்ள ஸ்வர்ண தேகி சதாசிவன் வயசு நாற்பத்து லட்சத்து இருபதினாயிரம் இவர் அனுபட்சத்தார் லட்சம் கோடி விந்துசத்தியின் அளவு அளவிறந்த கோடி நாதத்தின் அளவு அனுபக்ஷத்தில் பரவிந்து சுத்த கடந்தது பரநாதம் சுத்த மகாமாயையை கடந்தது சம்புபக்ஷத்தில் பிரமன் விண்டு ருத்திரன் மகேசுரன் சதாசிவன் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்பவற்றில் பிரமன் விண்டு சுத்த மகாமாயையை கடந்த ஞான அனுபவபேதம் ருத்திரன் சித் அனுபவம் மகேசுரன் ஆனந்த அனுபவம் சதாசிவன் சத் அனுபவம் விந்து சிதானந்த அனுபவம் நாதம் சதானந்த அனுபவம் பரவிந்து சச்சிதானந்த அனுபவம் பரநாதம் சிவானுபவம் இவை ஒருவாறு முற்றும் உபதேச குறிப்புகள் முற்றிற்று